ிா தோற்றவேற்றை கணையமுதிரா கிருஷ்ணா கீதமே நம கர்மோஹியோச்சிணோதிஷ்ணர் நீ கர்மம்னா ஏதோ உடம்பிறது பேச்சு இதை மாத்திரம் கர்மம்னு நினைச்சிடக்கூடாது அதே மாதிரி அகர்மன்னா என்ன ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது சும்மா இருக்கிறது அப்படின்னு நான் நினச்சிடக்கூடாது அது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு இப்படி ஒரு சந்தேகம் வரலான்னு நினைச்சி இந்த ஸ்லோகம் சொல்கிறார் ஏன்னா முதல் ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணணும் கர்மத்தையும் தெரிஞ்சுக்கணும் நீ கர்மனோஹியப்பி போத்தவியம் போத்தவியம்னா அறியப்பட வேண்டும் கர்மனஹா தத்துவம்னு அர்த்தம் கர்மனகா தத்துவம் இல்லாட்டி சாஸ்திர விஹித சாபி பெரியவங்க சொல்கிறாங்க சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அது எப்படிப்பட்டது அப்படிங்கிற அந்த தத்துவம் தெரியத்தான் வேணும் கர்மத்தினுடைய தத்துவம் என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும் பெரியோர்கள் வாயிலாக ஆராய்ச்சி பண்ணி பொறுமையாக சிந்தித்து புரிந்து வேண்டும் என்பது கருத்து அதே மாதிரி விகர்மனஹாச்ச போத்தவ்யம் விகர்மணஹான்னு சொன்னால் சாஸ்திரத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை பற்றின தத்துவத்தையும் தெரிஞ்சிக்கத்தான் வானோம் அது மாத்திரமில்லை இந்த சும்மா இருக்கிறதுன்னு சொல்கிறோமே அகர்மணா அதை பற்றின தத்துவத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஆஹ கர்மணஹா தத்துவம் பௌத்தவ்யம் விகர்மணஹா தத்துவம் ச பௌத்தவியம் அகர்மணஹா தத்துவம் ச இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நம்ம நினைக்கிற மாதிரி கைகால் அசைக்கிறது கைகால் அசைக்கிறது தானே காயச்சேஷ்டான்னு சொல்கிறது அங்க சேஷ்டையை மாற்றம் கர்மம் நினைக்கக்கூடாது நம்ம நடக்கிறது போகிறது உட்காடுறது சாப்பிட்றது இது மாத்திரம் கர்மம் இல்லை அதனுடைய உள்ளார்ந்த பொருள் தெரியணும் நமக்கு அதே மாதிரி எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தை பற்றின அறிவும் நமக்கு வேணும் எதை செய்ய வேண்டும் என்கின்ற அறிவும் தெளிவாக இருக்க வேண்டும் எதை செய்யக்கூடாதுங்கிற அறிவும் தெளிவாக இருக்க வேண்டும் அதே சும்மா இருக்கிறதுன்னா என்னங்கிற தத்துவத்தை பற்றியும் தெரிஞ்சிக்கத்தான் வேணும் எந்த செயலும் புரியாமல் சும்மா இருக்கிறது அப்படின்னா அது என்ன அதோட ஆழமான பொருள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கத்தான் வேணும் ஏன் அப்படின்னு கேட்டால் கர்மனகா கத்திகி ககனா இந்த இடத்துல கத்திகினா ஸ்வரூபம் நேச்சர்னு அர்த்தம் கர்மத்தினுடைய தன்மையானது ககனா மிகவும் ஆழமானது நுண்மையானது ஆகவே அனுபவத்தால் புரிந்து கொள்ளக்கூடியது அனுபவம் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்கிறத கேட்டு தன்னுடைய சுய அறிவையும் சேர்த்து சிந்தித்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது அதாவது செயலை பற்றின அறிவுலையும் செயலினுடைய விளைவை பற்றிய அறிவிலும் தீமையை செய்தால் அதனால் வரக்கூடிய விளைவுகள் நன்மையை செய்தால் அதனால் வரக்கூடிய விளைவுகள் இது எல்லாமே மிக மிக நுணுக்கமாக இருக்குது நல்லது செய்கிறவங்களுக்கெல்லாம் உடனே சுகம் கிடச்சி விடுறதில்லை தப்பு பண்ணுறவங்களுக்கெல்லாம் உடனே தண்டனை கிடச்சி விட்றதில்லை ஆனால் காலப்போக்கில் அது பயன் கொடுக்கறதுங்கிறது அனுபவ உண்மை அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும்ங்கிற திருக்குறளை நினச்சி பார்த்தா தெரியும் திருவள்ளுவர் அழுக்காராமை அதிகாரத்தில் சொல்லியிருக்கார் இந்த கருத்தை ஆக கர்மத்தினுடைய தத்துவம் மிக நுண்மையானது எனவே அர்ஜுனா நான் உனக்கு உபதேசம் பண்ண போறேன் இதுக்கு முதல் ஸ்லோகத்தோடு அதை கனெக்ட் பண்ணிக்கணும் அறிவாளிகளுக்கே இதில் குழப்பம் இருக்கு ஆகவே நான் உனக்கு கர்ம தத்துவத்தை பற்றியும் அகர்ம தத்துவத்தை பற்றியும் உபதேசம் பண்ண போகிறேன் அந்த தத்துவத்தை தெரிந்து கொண்டு நீ வாழ்க்கையில் செயல் புரிந்தாயே ஆனால் செயலின்மை செயல்னால் என்னன்னு புரிந்து கொண்டு செயல் புரிந்தாயே ஆனால் நீ துக்கத்திலிருந்து துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து அனைத்து விதமான உணர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டு அமைதியாக ஆனந்தமாக இருப்பாய் என்பது தான் உபதேசம் தொடர்ந்து விசேஷமாக ஒரு கருத்தை சொல்ல போகிறார் இந்த பதினெட்டாவது ஸ்லோகம் வரப்போகிறது இது பதினேழாவது ஸ்லோகம் பதினெட்டாவது ஸ்லோகத்தில் கொஞ்சம் ஆழமாக கருத்துக்களை சொல்லப் போகிறார் அதை நாளை நாம் படித்து புரிந்து கொள்வதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நம்ம எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணட்டும் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து இதை உங்கள் மொபைலில் பெற 77082 செவன்